அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் அறிதே ஒப்புரவின் நல்ல பிற ஒப்புரவை காட்டிலும் அதாவது பரோபகாரத்தை காட்டிலும் செய்யக்கூடிய தர்மம் புண்ணிய காரியம் எங்கேயுமே கிடைக்காது அதனுடைய பிரயோஜனம் அர்த்தம் இந்த உலகத்திலையும் நாம பரோபகாரம் பண்ணுறதுனால நமக்கு திருஷ்டபலமும் கிடைக்கும் அதிருஷ்டபலமும் கிடைக்கும் அந்த அதிருஷ்டபலம் இங்கேயும் வேலை செய்யும் இறந்ததற்கு பிறகு சொர்க்கலோகம் புத்தேள்னு சொன்னால் தேவர்கள்னு அர்த்தம் உலகத்தும் அப்படின்னு சொன்னால் தேவர்களுடைய உலகத்திலும் ஈண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலும் பெரல் அரிதே பெறக்கூடியது ரொம்ப அந்த புண்ணிய பயன் பெறக்கூடியது அரிது ரொம்ப அரிதானது ரொம்ப ரேர்னு அர்த்தம் ஒப்புரவின் நல்ல பிற பரோபகாரம் பிறருக்கு நன்மை செய்கின்ற அறத்தை காட்டிலும் வேறு எந்த அறமும் இதற்கு ஈடாகாது அப்படின்னு அர்த்தம் ஒப்புரவு என்கிற அறத்தை காட்டிலும் வேறு எந்த பிற அறங்களும் அறத்தினுடைய பயணம் இதுக்கு ஈடாகாது ஆக இந்த அறம் சிறந்தது இந்த அறத்தினுடைய பயனும் மிகச்சிறந்ததுன்னு அர்த்தம் இந்த அறம் செய்யும் பொழுதே நமக்கு ஆனந்தமாக இருக்கும் பிற அறங்கள்லாம் செய்கிறபோது அதனுடைய மகிமை தெரியாது பிறகுதான் தெரியும் இந்த பரோபகாரங்கிறது உண்மையிலே சந்தோஷமாக செய்ய வேண்டியது ஆகவே சந்தோஷமாக செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெறுகின்றவன் மகிழ்ச்சியை பார்த்து கொடுக்கின்றவனுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது ஏற்பட வேண்டும் பரோபகாரத்தினால பகைவனும் நண்பனாகிறான் என்று வேதம் சொல்லுகிறது தானேனத் துஷந்தகா மித்ரா பவந்தி பரோபகாரம் செய்வதால் எதிர்க்கின்றவன் கூட நண்பனாக மாறிவிடுகிறான் ஆகவே தேவலோகத்துக்கு போனால் அங்கே கொடுக்குறவன் வாங்குறவன் யாரும் கிடையாது அங்கே போய் நாம் ஒப்புறவு செய்ய முடியாது அப்படின்னு ஒரு அர்த்தம் இதற்குள்ளே இருக்கு ஆனால் அங்கே அறத்தினுடைய பயன் அர்த்தம் தேவலோகத்தில் போய் நாம் அனுபவிக்கக்கூடிய சுகமும் பரோபகாரத்தினால் கிடைக்கிற அறத்தினால் தான் ஏற்படுறது அறத்தினுடைய விளைவு இந்த உலகத்தில் நாம் பரோபகாரம் பிறருக்கு நன்மை செய்கிறதன் மூலம் நாம் அடையக்கூடிய பயன் தேவலோகத்துக்கு போனோம்னா அங்கேயும் நமக்கு அதுக்கு ஈடாக ஒரு சுகமும் இருக்காது அங்கே நாம் அனுபவிக்கிற இன்பமும் உயர்ந்த மேலான இன்பம் அதற்கு காரணம் இந்த உலகத்தில் நாம் பரோபகாரம் பண்ணினது இங்கேயும் பரோபகாரம் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற சுகம் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய இன்பத்தை இப்பவே கொடுக்கறதுனால கிடைக்கிறது ஆகவே பரோபகாரம் எப்பொழுதும் இன்பத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்ற ஒரு சிறப்பு பரோபகாரத்துக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒப்புறவுனால வரக்கூடிய புகழுக்கும் புண்ணியத்துக்கும் சமமாக எந்த உலகத்திலையும் அறமில்லை என்பது கருத்து ஆக பரோபகாரத்தினால தான் இந்த புண்ணிய பயனை பெற முடியும் மற்ற அறங்களுக்கு இவ்வளவு பெரிய புண்ணியம் கிடையாது இங்கேயும் நாம் செய்கிற புண்ணியங்கள்லேயே இந்த பரோபகாரத்துக்கு ஈடு இணை இல்லை அப்படிங்கிற கருத்தையும் நாம் உணரணும் பதவுரையை பார்ப்போம் ஒப்புரவின் தகுதியுள்ளவர்களுக்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்வதை காட்டிலும் பிற வேறு நல்ல நல்ல செயல்களை பெல் செய்யும் வாய்ப்பை ஈண்டும் இம்மண்ணுலகத்திலும் புத்தேள் வானுரையும் தெய்வ உலகத்தும் உலகத்திலும் அரிது அரிதாகும் தகுதியுள்ளவர்களுக்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்வதை காட்டிலும் வேறு நல்ல செயல்களை செய்யும் வாய்ப்பை இம்மண்ணுலகத்திலும் வானுரையும் தெய்வ உலகத்திலும் பெறுவது அரிதாகும் தாராள இருப்பவர்கள் இறந்து போவதில்லை அவர்களுக்கு அழிவே இல்லை அவர்களுக்கு துன்பமோ துயரமோ தொல்லையோ இடையூறுகளோ எதுவும் இல்லை அவர்கள் தங்களது சிறந்த தர்மமாகிய தானத்தினால் இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் வெல்கின்றார்கள் என்று ருக்வேதத்தினுடைய மந்திரங்கள் பத்து நூற்றி பதினேழு ஆறு பகுதியிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த குரலின் அடிப்படையில் சிந்தனை செய்து உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவத்திலே பங்கு பெற்றிருக்கிற நாம் நன்கு உள்ளத்தாலும் உரையாலும் உடலாலும் பொருளாலும் பல்வேறு வகையிலும் உலகத்திற்கு நன்மை செய்து மகிழ்வோம் எல்லோரும் இன்பொற்று வாழட்டும்